ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணா கீத்தமே நம கட்வம் லவாத்ணருவின ஆஜச சேஷ்டாக்கமயப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மூன்று வகையான ஆகாரத்தை உபதேசம் பண்ணுகிறார் சாத்திக ஆகாரம் இராஜச ஆகாரம் தாமச ஆகாரம் சாத்திக குணமுடையவர்கள் இந்த மாதிரி ஆகாரத்தை விரும்புவார்கள் சாத்விக குணத்தை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் இந்த மாதிரி ஆகாரத்தை விரும்ப பழகிக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தும் இருக்கிறது ஆக சாத்விக குணம் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆகாரங்கள் பிடிக்கும் சாத்விக குணத்தை வளர்த்திக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த மாதிரி ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்லோகம் ரஜோகுணம் உடையவர்களுக்கு ரஜோகுண பிரதானமாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஆகாரந்தான் பிடிக்கும் ரஜோகுணத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆகாரத்தை சாப்பிடுவார்கள்னு நம்ம இங்கே அர்த்தம் பண்ணக்கூடாது இதுக்கு முன்னால ஸ்லோகத்துக்கு அது சரி இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி சரி இல்லை ரஜோகுணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் எந்த மாதிரி ஆகாரத்தை விரும்பி சாப்பிடுவார்கள் அப்படின்னு கேட்டால் கட்டு கட்டுன்னு சொன்னால் வேப்பம்பழம் மாதிரி பாகக்காய் அதெல்லாம் கஷப்பு ரொம்ப கஷப்பாக இருக்கிறது அதை விரும்பி சாப்பிட்றது அப்புறம் ஆம்ளை ரொம்ப புளிப்பாக இருக்கிறது எலுமிச்சம்பழம் மாதிரி புளி மாதிரி இருக்கிற விஷயங்கள் அதாவது புளி வேணும் கசப்பு வேணும் அறு சுவையும் நமக்கு தேவை ஆனால் அது அளவாக இருக்கணும் அளவுக்கு மீறின கசப்பு அளவுக்கு மீறின புளிப்பு அப்புறம் அத் அத்தி லவண இந்த அத்திங்கிற சொல் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் அத்தியுஷங்கிற இடத்துல இருக்கிற அதி கட்டு ஆம்ள லவண அத்தின்னு இருக்குது அந்த அத்தியை எல்லாத்துலேயும் ஏழு விஷயங்களையும் சேர்க்கணும் அதி கட்டுஹு அதே மாதிரி அத்தி லவணஹா ரொம்ப அதிகமாக உப்பை போடுறது அள்ளி போட்டு அந்த உப்பை சாப்பிட்றது இப்போது இந்த சால்ட்டை குறைக்கணுங்கிறத ரொம்ப நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கிட்னி பார்க்குற டாக்டர்ஸ் நெஃப்ரலிஸ்ட் அவங்க ரொம்ப சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த அளவுக்கு மீறின உப்பு அப்படி இங்கே சொல்லியிருக்கு உப்பே ரொம்ப குறைச்சுடுறது நல்லது இந்த டிரைபிள் பீப்புள் மலைவாசிகள்லாம் இருக்காங்களே ரொம்ப பழைய காலத்திலேருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள்லாம் உப்பே சாப்பிட்றது இல்லையா உப்பே போட்டுக்கிறது இல்லையாம் ஆனால் அவர்களுடைய பிபி நார்மலாக இருக்குது அறுபது தொண்ணூறு இப்படி இருந்தால் கூட அவர்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்டாமினாவோடு இருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் சொல்கிறார்கள் அது ஆதாரபூர்வமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கிறார்கள் ஆக சால்ட் விஷயத்தில் நாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப குறைச்சிக்கிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆக ரொம்ப அதிகமாக உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது சரி அப்புறம் என்னென்னா அடுத்தது அத்தியுஷ்ணகா வாயே வெந்து போகிற மாதிரி சில பேர் குடிப்பார்கள் ஆக வாயை சுடக்கூடிய சூடு ரொம்ப சூடும் கூடாது தீக்ஷ தீக்ஷன்னு சொன்னால் இங்கே காரம் ரொம்ப காரம் அதிதீக்ணம் மிளகா மாதிரி அப்புறம் அதி ரூக்ஷா ரொம்ப கடித்து சாப்பிட்றது கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் எண்ணப்பதமே இருக்காது அது அதி ரூக்ஷா அப்புறம் ரொம்ப உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ளே போய் ரொம்ப எரிச்சலை உண்டு பண்ணுறது அது வந்து கடுகு அதிகமானால் வரும் என்று விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடுகு முதலானவைகள்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே கசப்பு புளிப்பு உப்பு காரம் கடித்து சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் அப்புறம் வயிற்றில் போய் எரிச்சலை தரக்கூடிய வஸ்துக்கள் இதெல்லாம் தான் விரும்பி சாப்பிடுவார்கள் ராஜசஸ்ய இஷ்டாக ஆஹாராக ஏ தே அப்படின்னு சப்ளை பண்ணிக்கணும் உடையவர்கள் இந்த மாதிரி ஆகாரத்தை சாப்பிடுவார்கள் ஆக ரஜோகுணத்தில் இருக்கிறவர்கள் சத்துவகுணத்தை விரும்பினா இந்த ஆகாரத்தை விடணும் அந்த சத்துவகுணத்தில் சொல்லியிருக்கிற ஆகாரத்துக்கு பழகிக்கணும் இந்த பழக்கத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கூட ஆகலாம் பொறுமையாக இருந்தால் தான் வில் பவரை யூஸ் பண்ணால் தான் சத்துவணத்துக்கு போக முடியும் அப்போ தான் நமக்கு அறிவு தெளிவாக இருக்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் பரந்த மனம் நல்ல குணங்களெல்லாம் சம்பாதிக்க முடியும் அதனால் இதனுடைய பலன் என்னங்கிறார் துக்க சோக ஆமயப்பிரதாக ஆஹாராக துக்கம்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு கஷ்டமாக இருக்கிறது ஃபிசிக்கலாக சாப்பிட்ற வாயெல்லாம் எரிஞ்சுண்டு கஷ்டப்பட்டுருண்டு சாப்பிட்றது ஆனால் அதில் ஒரு சுகம் அவர்களுக்கு ஆ துக்கம் தாக்காலிக்கு பீடாங்கிறாங்க அந்த நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் என்னென்னா ஷோக்கா அது என்ன பண்ணும்னு கேட்டால் அந்த மாதிரி மனசை கெடுக்குமா பஷாத்பாவி தௌர்மனசியம் ஷோக்கா பிறகு என்ன பண்ணும்னா மனசை கெடுத்துடுமா மனசில் நல்ல எண்ணங்கள் வராது நெகட்டிவ் தாட்ஸ் தான் டெவலப் ஆகும் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஆமயம் ஆமயம்னா பிறகு நோயை உண்டு பண்ணும் ஆ நோயை கொடுக்கக்கூடியது மனசை கெடுக்கக்கூடியது சாப்பிட்ற போதும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வயரெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் உடம்பெல்லாம் அசந்து போயிடும் துக்கமாக இருக்கும் ஆக இந்த மூன்று விதமான துன்பங்களை அதாவது உடம்புக்கு துன்பம் மனசில் அதாவது உடம்புல இருக்கிற துன்பத்தை மனசாக அனுபவிக்கிறது ஆனால் த்ரூ ஃபிசிக்கல் உடம்பு சரியில்லாததுனால ஏற்படுற துக்கம் அப்புறம் மனசில் தவறான எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகி அதை கட்டுப்படுத்த முடியாமல் போகிற வர துன்பம் அப்புறம் உடம்பை செரிப்படுத்தினா தானே செரிப்படுத்தவே முடியாத அளவுக்கு நோய் வந்துடும் அதெல்லாம் ரொம்பவே கொடுத்துடுவான் பிரதாகானா பிரக்கரிஷேன தத்தாத்தி இந்த நான் ரொம்ப அதிகமாகவே துன்பத்தை கொடுக்கக்கூடியது எனவே இதை ஆன்மீக சாதகன் விலக்க வேண்டும் என்பது கருத்து இனி அடுத்த ஸ்லோகத்துல தமோகுண ஆகாரத்தை பத்தி சொல்ல போகிறார் அதை நாளைக்கு நம்ம படிக்கலாம் கட்வம் லலவணாத்யுஷ்ண தீக்ஷரூவிதாக ஆஹார ராஜசசேஷ்டாஹுகாமய பிரத